அவர்கள் மூன்றாவது அறிவிப்பை அதிகப்படுத்தியவர் உஸ்மான் அலி அல்லாஹ் ஆவார் மதீனா வாசிகள் இவ்வாறு செய்தார்கள் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு ஒரு மாதில் மட்டுமே இருந்தார் இமா மிம்பரில் அமர்ந்த நேரத்தில் ஜும்மாவின் பாங்கு அமைந்திருந்தது